வணக்கம் நற்றினை நேயர்களை நாள் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சீனாவைச் சேர்ந்த மின்னணு பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான டிசிஎல் இந்தியாவில் திருப்பதியில் உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது இரண்டு சந்தீப் பக்ஷி என்பவர் ஐசிஐசிஐ வங்கியின் புதிய தலைமை செயலதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மூன்று லுக்னா அல் ஒலையன் என்ற பெண்மணி சவுதி அரேபியாவில் முதல் முறையாக வங்கி ஒன்றின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் நான்கு சர்வதேச சூரிய ஒளி கூட்டமைப்பின் தலைமையகம் குருகிராமில் அமைந்துள்ளது ஐந்து மூன்றாவது இளைஞர் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்கான இந்திய வீரர்கள் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்கும் வீராங்கனை மனுபெகர் துப்பாக்கி சுடுதல் பிரிவினை சார்ந்தவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் முதல் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை கூட்டமைப்பு எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு இப்சாமர் கடற்படை கூட்டு பயிற்சி தொடரில் ஆறாவது பயிற்சி எங்கு நடைபெறுகிறது மூன்று தற்போது இமாச்சல் பிரதேச மாநிலம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமித்து உள்ளனர் நான்கு இந்திய உச்சநீதிமன்றத்தின் நாற்பத்தி ஆறாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்று கொண்ட ரஞ்சன் கோகோய் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் ஐந்து பாராளுமன்றத்தின் தங்கப்பதக்கம் என்ற விருதை மகாத்மா காந்திக்கு வழங்குவது என எந்த நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்